அவர்கள் தன் பாட்டனார் அறிவிக்கின்றார்கள் அருட்கொடையின் அடையாளம் அடியானிடம் காணப்படுவதை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புகின்றான் என்று நபி சொல்லு அனஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது இதில் ஹசன் என கூறுகிறார்கள்